வணக்கம் நெட்டினியின் சரித்திரம் திட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று அக்டோபர் மாதம் இருபதாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு அமெரிக்க மேலவை லூசியானாவை பிரான்சிடமிருந்து விலைக்கு வாங்கும் ஒப்பந்தத்துக்கு ஒப்புதல் அளித்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையில் கனடா அமெரிக்க எல்லை பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது சோவியத் இராணுவம் யூகோஸ்லாவியா தலைநகர் பெல்கிரேடை ஜெர்மனியிடமிருந்து மீட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிளீவ்லேன் நகரில் இயர்க்கை எரிவாயு குழாய் வெடிப்பினால் 130 பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாகிஸ்தானும் அமெரிக்காவும் தூதரக உறவை ஏற்படுத்தி கொண்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு சோவியத் ரஷ்யா முதல் முறையாக நீர்மூழ்கி கப்பல் ஒன்றிலிருந்து நீண்ட தூரம் பாயும் ஏவுகணையை சோதனை செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சீனா லடாக் மற்றும் மக்மோகன் கோடு வரையிலான இடங்களில் ஒரே நேரத்தில் தாக்குதல்களை ஆரம்பித்தது இந்திய சீன போர் ஆரம்பிக்க இது வழிவகுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிட்னி ஓப்ரா மாளிகை திறந்து வைக்கப்பட்டது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 தேசிய இடைக்கால பேரவை போராளிகள் பதவியிலிருந்து அகற்றப்பட்ட அரசு தலைவர் மகமர் அல் கடாபியை அவரது சொந்த நகரில் கைது செய்து படுகொலை செய்தனர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு டி எஸ் சேனநாயக்க இலங்கையின் முதலாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு பூபேஷ் குப்தா இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மீ கல்யாண சுந்தரம் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கந்தையா திருஞான சம்பந்தன் ஈழத்து எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சேமா செல்லத்தம்பு இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வீராசாமி ரிங்காடு மொரீஷியஸ் நாட்டின் ஆளுநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தோமு சி ரகுநாதன் தமிழக எழுத்தாளர் திறன் ஆய்வாளர் ஆயிரத்தி ஆண்டு வி எஸ் கேரள மாநிலத்தின் இருபதாவது முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கா சின்னத்தம்பி ஏழு கல்வியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு ந செல்வராஜா இலங்கை நூலகவியலாளர் ஆய்வாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு குமார் சானு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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு ரிச்சர்ட் ரிசி தென்னிந்திய திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு வீரேந்தர் சேவாக் இந்திய கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஆனி சலிவன் அமெரிக்க கல்வியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜீவா ஜீவரத்தினம் ஈழத்து கவிஞர் எழுத்தாளர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஸ்ரீதர் தமிழ் திரைப்பட இயக்குனர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு